வணக்கம் நற்றினையின் நித்தம் ஒருமுத்து என்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியுள்ள மழைக்கால பூக்கள் என்ற கவிதை அது ஒரு காலம் கண்ணே கார்காலம் நனைந்து கொண்டே நடக்கிறோம் ஒரு மரம் அப்போது அது தரைக்கு தண்ணீர் விழுதுகளை அனுப்பி கொண்டிருந்தது இருந்தும் அந்த ஒழுகும் குடையின் கீழ் ஒதுங்கினோம் அந்த மரம் தான் எழுதி வைத்திருந்த பூக்கள் என்னும் வரவேற்பு கவிதையின் சில எழுத்துக்களை நம்மீது வாசித்தது இலைகள் தண்ணீர் காசுகளை சேமித்து வைத்து நமக்காக செலவழித்தன சில நீர்த்திவளைகள் உன் நேர்வகிடு என்னும் ஒற்றையடி பாதையில் ஓடிக்கொண்டிருந்தன அந்திமொழிக்கு நன்றி ஈரச்சுவாசம் நுரையீரல்களின் உற்றுவர்களில் அமுதம் பூசியது ஆயினும் நான் என் பெருமூச்சில் குளிர் காய்ந்து நம் இருவரிடையே இருந்த இடைவெளியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தது எவ்வளவோ பேச எண்ணினோம் ஆனால் வார்த்தைகள் ஊர்பலம் வரும் பாதை எங்கும் மௌனம் பசை தடவி உன் முகப்பூவில் பனித்துளியாகிவிடும் லட்சியத்தோடு உன் நெற்றியில் நீர்துளிகள் பட்டித்தரித்தன உனக்கு பொன்னாடை பொருத்தும் கர்வத்தோடு எனது கைக்குட்டியை எடுத்து நீட்டினே அதில் உன் நெற்றியை ஒற்றி நீ நீட்டினாய் நான் கேட்டேன் இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு ஓர் புத்தி சொல்லக்கூடாதா நீ சிரித்தாய் அப்போது மழை என் இருதயத்துக்குள் பெய்தது அது ஒரு காலம் கண்ணே கார்காலம் நன்றி வணக்கம்